மொழிகளிலே தமிழ்மொழி போல் யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடிய பாரதியையும் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத என்று சங்கே முழங்கு என்று பாடிய பாரதிக்கு தாசனாகி அவரை படித்தவருக்கு நல்ல ஆசானாகிய பாவேந்தர் அவர்களுடைய பாதம் தொட்டு இந்த பட்டிமன்றத்தை தொடங்குகின்றேன் அற்புதமாக தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை கோலாகலமாக கொண்டாடிக் கொண்டிருக்கின்ற ஸ்ரீ ராமகிருஷ்ணா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை சார்ந்த பெருமக்களே அவர்களோடு இணைந்து பாலினர் தொலைக்காட்சியும் இந்த பிரம்மாண்ட திருவிழாவை ஏற்பாடு செய்து நல்ல ஒரு பட்டிமன்றத்தை ஏற்பாடு செய்திருக்கின்ற உங்கள் அத்தனை பேருக்கும் பட்டாடை அணிவித்து நான் பாராட்டு தெரிவிக்கலாம் என்று ஆசைப்பட்டேன் ஆனால் இங்கே வந்த பிறகுதான் தெரிகிறது அத்தனை பேரும் பட்டாடையிலேயே இருக்கின்றீர்கள் அதனால் உங்களுக்கு அதனால் உங்களுக்கு தமிழ் பண்பாட்டு ஆடை என்ன வணக்கம் என்று சொல்லி எனது உரையை தொடங்குகின்றேன் நீங்க தமிழனுடைய பண்பாடும் கலாச்சாரமும் உலகத்திலேயே வானளர்ந்தது இந்த உலகம் ஒவ்வொன்றையும் அதிசயமாக திரும்பி பார்க்கும் பணம் என்று சொன்னால் எல்லோருமே இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் அமெரிக்க டாலரை பார்த்து அன்னார்ந்து பார்க்கும் வீடு என்று சொன்னால் ஐரோப்பிய வீடுகளை பார்த்து அன்னார்ந்து பார்க்கும் உணவு என்று சொன்னால் சீன உணவை பார்த்து அன்னார்ந்து பார்க்கும் படிப்பு என்று சொன்னால் கிரேக்கத்தை அண்ணாந்து பார்க்கும் ஆனால் பண்பாடு என்று வருகின்ற பொழுது இந்த உலகம் யாரை பார்த்து அண்ணாந்து பார்க்கிறது குறிப்பாக நம் தமிழகத்தை அன்னார்ந்து பார்க்கிறது அதாங்க நம்மளுடைய பண்பாடு நம்ம சேர்த்து வைச்ச பொக்குசம் அதுதான் தமிழனுக்கும் ஒரு அடையாளம் அதுதான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதம் வாழ்ந்துருப்பாங்க தமிழன் எப்படி வாழ்ந்தான் தெரியுமா தமிழன் திசைகளை எட்டாக பிரித்தான் தமிழன் கிழக்கு நேற்கு வடக்கு தெற்கு வடகிழக்கு வடமேற்கு தென்கிழக்கு தென்மேற்கு என்று திசையை எட்டாக பிரித்தான் தமிழன் திசையை எட்டாக பிரித்த தமிழன் இசையை ஏழாக பிரித்தான் சரிகம பதனி என்று இசையை ஏழாக பிரித்த தமிழன் சுவையை ஆறாக பிரித்தான் இனிப்பு காப்பு புளிப்பு உவர்பு சுவர்ப்பு என்று காப்பு என்று ஆறாக பிரித்தான் சுவையை ஆறாக பிரித்த தமிழன் தாம் வாழு பகுதியில் நிலத்தை ஐந்தாக பிரித்தான் குறிஞ்சி முல்லை மருதம் மெய்தல் பாடை என்று நிலத்தை ஐந்தாக பிரித்த தமிழன் சுவாசிக்கின்ற காற்றை நான்காக பிரித்தான் வாடை கோடை கொண்டல் சென்றல் என்று சுவாசிக்கின்ற காற்றை நான்காக பிரித்த தமிழன் தாம் பேசுகின்ற தமிழ் மொழியை மூன்றாக பிரித்தான் இயல் இசை நாடகம் என்று பேசுகின்ற மொழியில் மூன்றாக பிரித்த தமிழன் வாழுகின்ற வாழ்க்கையில் இரண்டாக பிரித்தான் அகம் புறம் என்று அருமை சார்ந்தவர்களே பெரியோர்களே தமிழன் வாழ்க்கையை கூட இரண்டாக பிரித்தான் ஒழுக்கத்தை ஒன்றாக வைத்தான் அதை உயிருக்கு மேலாக வைத்தான் இதுதான் தமிழ் பண்பாடு அது இந்த பண்பாட்டோடு அற்புதமாக கிட்டத்தட்ட ஒரு வாரமாக இந்த தமிழர் திருநாளை கொண்டாடிக்கொண்டு இருக்கின்ற இந்த நேரத்தில் எங்களுக்கெல்லாம் ஒரு சவால் நிறைந்திருக்கிறது இந்த ஆறு பேரும் கிட்டத்தட்ட அரை மணி நேரம் பேசுவாங்க மூணு மணி நேரம் பேசுவாங்க நான் ஒரு மணி நேரம் பேசுவேன் நாலு மணி நேரம் பேசுப ஒரு பட்டிமன்றம் குறைந்தபட்சம் ஒரு பட்டிமன்றம் இரண்டு மணி நேரம் இரண்டரை மணி நேரம் நடக்கும் ஆனா அதை ஒரு மணி நேரம் முடிக்கிறதுங்கிறதா எங்களுக்கு சவால் இந்த சவாலை சமாளிக்க முதல்ல நானு இதான் தலைப்பெண் கொடுத்திருக்கிறாங்க சவால்களை சாதனைகளாக மாற்றுபவர்கள் சாதனைகளாக மாற்றுவதிலே வல்லவர்கள் யார் பெண்களா ஆண்களா என்று தலைப்பு கொடுத்திருக்கிறார்கள் உண்மையிலேயே தலைப்பை பார்க்கின்ற பொழுது நானும் தான் யோசித்தேன் முதலிலே பெண்களை கொடுத்திருக்கிறார்களே என்று இரண்டு வகையாக சிந்தித்தேன் முதல் வகை ஆண் மக்கள் பெண்களுக்கு விட்டு கொடுத்து விட்டார்களோ என்று நினைத்தேன் ஆனால் ஒரு சின்ன சந்தேகம் ஆண்களை பெண்கள் முந்திவிட்டார்களோ என்ற சந்தேகம் கூட எனக்கு வருகிறது இது எது என்பது பேச்சினுடைய முடிவிலே தீர்ப்பிலே தான் தெரியும் அற்புதமான தலைப்பு தான் இந்த தலைப்பு சவால்கள் வருகின்ற பொழுது கமாளிக்கக்கூடியவர்கள் யார் அல்லது அந்த சவால்களையே சாதனைகளாக மாற்றக்கூடியவர்கள் யார் என்று கேட்டிருக்கிறார்கள் சவால்கள் இல்லாமல் சாதனை படைத்தவர்கள் ஏராளம் இருக்கிறார்கள் தலைப்பை பார்த்தால் சவால்கள் வந்த பிறகு அதனை சாதனைகளாக மாற்றவர்கள் யார் என்றுதான் இந்த பட்டிமன்றம் கேள்வியை எழுப்பியிருக்கிறது ஆனால் அணுகுவது எப்படின்னா உங்களுக்கு பார்வைக்கு பார்வையாளர்களுக்கு எல்லாருக்குமே ஆண்கள் தான் பல சவால்களை எல்லாம் சமாளித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று தோணும் ஆனால் ஆண்களுக்கு சவால்கள் குறைவாக இருக்கிறது ஆனால் பெண்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாகதான் சாதனை செய்திருக்கிறார்கள் என்று பட்டியல் சொல்லலாம் ஆனால் அவர்களுக்கு தினந்தோறும் வாழ்கின்ற வாழ்க்கையே சவாலாக இருக்கின்றது அதிலிருந்து நீந்தி வெற்றி பெறுவது என்பது ஒரு மிகப்பெரிய சவாலாக இருப்பதால் நீங்கள் பார்க்கக்கூடாது நீங்க பக்தியில பாத்துட்டீங்கன்னா அறுபத்தி மூணு நாயன்மார்கள் அறுபது பேர் ஆண்கள் மூணு பேர் பெண்கள் ஆண்வார்கள் பார்த்துட்டீங்கன்னா பதினோரு பேர் ஆண்கள் ஒரே ஒரு பெண்கள் ஆண்டாள் நாச்சியார் வைத்து நாம் கணக்கு போடக்கூடாது இந்த மன்றம் அவர்களுடைய சவால்கள் எப்படியெல்லாம் ஜமாளித்தார்கள் எப்படியெல்லாம் சவால்களை எல்லாம் சாதனையாக்குகிறார்கள் என்று இந்த மன்றம் எதிர்பார்க்கிறது என்று சொல்லி முதலிலே சவால்களை சாதனைகளாக மாற்றக்கூடிய வல்லமை படைத்தவர்கள் பெண்களே என்று அணுக்கி அணி தலைவராக செல்வி பூர்ணிமா அவர்கள் இயற்பையில் துறையிலே இரண்டாம் ஆண்டு படித்துக் கொண்டிருக்கிறார் இவர் சிறு வயது முதல் கொண்டே பல பட்டிமன்றங்கள் பேசியிருக்கிறார் பல பேச்சரங்கிலே பங்கு பெற்று பரிசுகளை பெற்றிருக்கிறார் பெண்களே அணுக்கி தலைமை ஏற்றி பேச வருகிறார்கள் வாங்கம்மா பத்து சேலையிலே பல பழக்கும் பெண்களே பட்டு வேட்டியை கூட ஒட்டிக்கோ கட்டிக்கோ என்று கட்டி வந்திருக்கும் ஆண்களே மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களே அன்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்களே என்றும் என் பாசத்திற்குரிய பாலிம தொலைக்காட்சி நேயர்களே அனைவருக்கும் என் இனிய வணக்கங்களும் பொங்கல் தை திருநாள் நல்வாழ்த்துக்களும் கடல்னா அழ இருக்கும் குமரினா செல இருக்கும் ஐயா சண்டைனா பசங்க இருப்பாங்க சாதனைனா என்னைக்குமே எங்க பொண்ணுங்க தாங்க இருப்பாங்க நடுவர் தலைப்பு சவால்களை சாதனைகளாக்குவதில் வல்லவர்கள் இன்று தலைப்பிலோ ஒரு புரட்சி அதுவே இன்றைய பெண்களின் எழுச்சி ஐயா ஐயா சாதிக்க பிறந்தவர்கள் பெண்கள் அந்த சாதனையை கூட குறைகூட பிறந்தவர்களே இந்த ஆண்கள் பொண்ணெல்லாம் பண்றதாயா இந்த பசங்க குணம் நம்மளை நல்லா பார்த்து பணம் பார்த்து பார்த்து லவ் பண்றதாயா எங்க பொண்ணுங்க குணம் நடுவர் பத்தவால்கள் பெண்களுக்கு தான் சவால்கள் அதிகம் மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டும் அம்மான்னு சொல்லி இருக்காங்க ஆமாங்க கள்ளிப்பால் கொடுத்து பிறப்பையே ஒரு சவாலாக வைத்த சமூகம் அல்லவா இது பெண்களுக்கு அடுப்புதும் பெண்களுக்கு படிப்பெதர்ச்சின்னு கேட்ட சமூகம் இது அந்த இரண்டு சவால்களையும் தாண்டி அமர்ந்திருக்கும் பெண்கள் தான் சாதனையாளர்கள் நடுவர் அவர்களே நல்லா கேட்டுக்கோங்க நிறைகுடம் என்றுமே கழும்பாது அதுதான் எங்க சொக்க தங்கம் பெண்கள் ஆனால் குறை என்றுமே கூத்தாடும் ஐயா இந்த குறை என்றுமே கூத்தாடும் நடுவர் அவர்களே ஆண்களுடைய சாதனை என்ன தெரியுமா இருநூறு சிசி பைக்ல நூறு சிசி ஸ்கூட்டிய ஓவர் டேக் பண்ணிட்டு போறதா அப்படி என்னதாய் உங்களுக்கு பார்த்தேன் வேற ஒண்ணும் இல்லையா இரண்டாயிரம் ஆண்டு காலமாக ஊறி ஊறி ஊறி போன உன்னை விட நானே உயர்ந்தவன் உன்னை விட நானே சிறந்தவன் என்று ஆனாதிக்கம் தாயா சொல்லிருக்காங்க இரண்டாயிரத்தி இருபதுல இந்தியா வல்லரசு ஆகும்னு கண்டிப்பா வல்லரசாகும் ஏன் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல கூட வல்லரசாகும் நான் சொல்றேன் இந்த மூணு பேர்த்தி நாடு கடத்தினா இரண்டாயிரத்தி பதினெட்டுல இந்தியா வல்லரசு ஆகும்னு ஐயா இந்த உலகில் பெண்களுக்கு தான் சவால்கள் அதிகம் இந்த சமூகம் பெண்களுக்கு போட்டுக்கிற பாதை ஒரு முட்டுச்சந்தலதான் போய் முடியுதுன்னு அழகா ஒரு பாடல் வரியில சொல்லி புட்ட பு உலகம் பாத போட்டு வைக்கும் முட்டு சென்று பார்த்து அங்கரோடு போய் நிற்கும் படகாட்டூ மாத்தி கலங்காதி பட்டம் வாங்க பாதை போட்டு கொடுக்கற இந்த சமூகம் வேலைக்கு போகும் போது எங்களுக்கு ஒரு வேக தடை போடுது ஏன்னு தெரியுமா ஓரறிவு கொண்ட மரம் கூட ஐந்தறிவு கொண்ட அணில காப்பாத்துது ஆனா ஆறறிவு கொண்ட ஐந்து ஆண் சமூகத்தினால் நிர்பயாவையும் சுவாத்தியையும் காக்க முடியலையா இந்த இவானு பெற்றோர்களை நினைக்கிற பெற்றோர்கள் தான் இங்க அதிகம் அதையும் தாண்டி வேலைக்கு போற பெண்களுக்கு இருக்க சவால்களை அடுக்கிக்கிட்டே போகலாம் ஒரே ஒரு சவால மட்டும் நான் இங்க பதிவு பண்ணணும் நினைக்கிறேன் நல்லா தான் வேலைக்கு போயிட்டு இருக்கோம் திடீர்னு ஒரு பெண் இரவு வேலைக்கு சென்றால் ஒழுக்க மற்றும் முத்திர குத்துது அங்க கூட எங்களுக்கு ஒரு சவால தான் இந்த சமூகம் வைக்குது அதையும் தாண்டி இத்தனை பெண்கள் வேலைக்கு போறாங்கன்னா இதை விட ஒரு சாதனை வேணுமாய்யா நடுவர் ஆண்களுக்கு பெண்களை படித்து பேசதான் தெரியும் சும் காதலுக்காக பெற்றோர்களை கைவிடுற பெண்களை இந்த ஆண் சமூகம் பெருமையா பேசும் காதல கைவிடுற பெண்களை இந்த ஆண் சமூகம் இழிவாத்தாய பேசுது காதல் தோல்வியில கூட என் பெண்கள் எப்படி படுறாங்க தெரியுமா அப்படி வன்முறையத்தான் கையாள் இந்த நாலு பத்தங்க சேர்ந்தா என்ன பண்ணுவாங்க தெரியுமா இந்த பொண்ணுங்களுக்கு மார்க் போடுவாங்க நான் கேட்கறேன் அந்த பொண்ணுங்களுக்கு மார்க் போடுறீங்களே அதை கொஞ்சம் எக்ஸாம்பிள எழுதணும்னு நினைச்சீங்கன்னா அறிய வச்சிருக்கீங்க நடுவர்களே எங்க பத்தங்க ஜீன்ஸ் போடுவாங்க பாருங்க அங்கே எலி கடிச்ச மாதிரி கிணிஞ்சு தொங்கும் முடுசா போட வேண்டிய பேண்டா காலுக்கு போட்டிருப்பான் கேட்டாம்பாலும் கிட்டும்பான் நடுவ நடுவர் அவர்கள வித விதமா ரோடு போடுற வாழ்க்கையில இருக்க ஒவ்வொரு சவால்களையும் நடுவர் அவர்களே இன்றைய ஆண் சமூகம் குடிச்சு குடிச்சு தங்கள் வாழ்க்கைய பாழாக்குறாங்க அவங்க கூட நல்லா வாழணும்னு நினைச்சு போராடுறது ஒரு சட்டக்கல்லூரி மாணவி நந்தினி இதை என் எதிரிநர் மறுத்து பேச முடியுமா அவர்களே தண்ணி அடிச்சுட்டு இங்களுக்கு எல்லாரும் கவனிச்சிருக்கீங்களான்னு தெரியல நீதிமன்றத்துல கூட ஒரு நீதி தேவதையெல்லாம் வச்சிருப்பாங்க ஏன் தெரியுமா ஆண்கள் நீதி தவறலாம் ஆனா பெண்கள் என்றுமே நீதி தவற மாட்டார்களையா ஒரு சிறு தலை வழியில் கூட பொறுத்து கொள்ள முடியாத இந்த ஆண்கள் அதை விட ஆயிரம் மடங்கு வேதனை தரும் கூடாது இன்றைய உலகில் பெண்களுக்கு தான் சவால்கள் அதிகம் அந்த சவால்களை முறியடிச்சு சாதனை பண்றது பெண்கள் தான் பெண்கள் தான் பெண்கள் தான் என்று கூறி ஒரு சிறு கவிதையுடன் எனது உரையை நிறைவு செய்கிறேன் அவளுக்கு அத்துப்படி யாருக்கு என்ன வேண்டுமோ எல்லாமும் அவளுக்கு அத்துப்படி அலுவலக கோவத்தினை மின்னல் வார்த்தைகளால் கொட்டும் கணவருக்கு அவள் இடிதாங்கி அம்மா என பள்ளி முடிந்து வரும் பிள்ளைகளை அரவணைத்து அமர்த்துவாள் அவள் மடிதாங்கி நடுவர் இரவு உணவோடு முடிந்துவிடும் அனைவரின் போராட்டம் ஆனால் அவளுக்கோ பாத்திரங்களுடன் காத்திருக்கும் சிறு போராட்டம் ஓடி ஓடி பம்பரமாய் சுழன்றாலும் அங்கீகாரமின்றியே போய்விடுகிறது அவள் உழைப்பு வாடி அவள்லைப்புறு நன்றி வணக்கம் அுதமாக தன்னுடைய அழைத்தலைமையை நிறைவு செய்திருக்கிறார் பூர்ணிமா முதல் குற்றச்சாட்டு ஆண்கள் மீது பெண்களை பின்னால் சுற்றுகின்ற நீங்கள் எல்லாம் எங்கே சாதிக்க கூடியிருக்கீர்கள் என்று குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார் எப்படி ஜமாளிக்கு போறாரு தெரியல அணி தலைவராக சந்தோஷ் இவர் திருப்பூரின் திருப்பு முனை மேடை பேச்சுக்கே இவர் ஒரு இலக்கணம் வாங்க சந்தோஷ் சந்தோஷமா தொடங்குகிறார் மணிக்கு இந்திய மொழிகளிலேயே இந்தியாவை தாண்டிய தமிழுக்கு முதல் வணக்கம் என்ன பேசு நினைக்கும் பெண்களுக்கும் எப்படியும் சாதகமா பேசுவாங்க நினைக்கும் ஆண்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பண்பான பாலின தொலைக்காட்சி நேயர்களுக்கும் முத்தமிழ் வணக்கம் யா பேச தெரியாதவன் பிக் பாஸ்க்கு அதை வாழ தெரியாதவன் வாட்ஸ்அப்ல பாத்தானா அந்த மாதிரி இருக்கும் அருமையா தெரிஞ்சாங்க தலைப்புல கூட பெண்கள் தான் முதலிடம் பெண்கள் முதலிடம் வரட்டுமே என்பதை நான் மறந்துவிடக் கூடாது கையும் காலும் நல்லா இருந்த சிந்துவும் சாட்சியம் ஒலிம்புக்குள்ள வெள்ளியும் வெண்கலமும் தான் வாங்க முடிந்தது மாற்றுத்திறனாளி என்பதை கூட பொருட்படுத்தாமல் எங்கால தங்க வாங்கினா ய்யா இன்னைக்கு பெண்கள் எதுல தெரியுமா சவால் இருக்கு பெண்களுக்கு நடுவர் தூக்கி சீக்கிர ஏன்னு கேட்டா அது பசு ஆமா முடிய விரிச்சு போட்டிருக்காங்க அதுக்கு பேர் லூசர் ஆமா ஐயா அந்த லூஸ் இருக்கு மாட்டேங்கிறாங்க நடுவரவர்கள் இந்த பாலா போன நகத்தை கடிச்சே துப்பலாம் இதற்கு மெனிக்யூரும் செய்த பெண்களை ஒன்னு சொல்லுவேன் உங்களை போல பார்லருக்கு போய் அப்பாவினுடைய காசை கையாத்துகிறவர்கள் அல்ல நாங்க அப்பாவுக்கு கூட கஷ்டம் கொடுக்க கூடாதுன்னு பார்த்தேங்க போய் சம்பாதிக்கிறான் ஒண்ணுல நடுவரவர்கள் ஒரு மாணவி சேவர்னா அவருடைய தோழியில் என்ன தெரியுமா சொல்லுவாங்க இவெல்லாம் ஆண்கள் பெண்கள் ரொம்ப நாளா கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்த ஒரு சந்தேகம் ஆண்கள் அண்ணா அண்ணான்னு ஆசாசியா கூப்பிடுறீங்களே நான் கேக்குறேன் நீங்களா ஐயர் வீட்டுக்கு அவங்கதான் வாங்க உட்காருங்கம்மா ஐஸ்வர்யாரி மாதிரி பொண்ணு கேட்டோம் ஐஸ்வர்யாராய் மாதிரி பொண்ணு வேணும்னு கேக்குறாங்க நாங்க கேட்ட மாஸ்வர்யாராய் மாதிரி எங்களுக்கு பொண்ணு வேணும் அப்படின்னு கேட்டாங்க மாதிரி யாராவது இருக்கீங்க எங்களுக்கு வந்தது ஏதாவது மைசூர் யாராய் இருக்காமா நடுவரவர்கள பொதுவா பெண்கிட்ட ஒரு கருத்து இருக்கு கண்ணை பார்த்து லவ் பண்றோம் காதை பார்த்து இந்த காதை பார்த்து நான் எதுக்கு நடுவரே லவ் பண்ணணும் பைக்கையும் பார்த்து லவ் பண்ற பெண்கள் இந்த சமூகத்துல அதிகம் ஐயா இன்னைக்கு பெண்ணையும் பற்றி பேசிய ஆண்கள் இங்க அதிக நடுவரவர்கள் ஆனா ஆண்களை பற்றி ஒரு பெண்கள் கூட நியர்வா பேசவே இல்ல ஏன் தெரியுமா இன்னைக்கு ஆண்கள் தான் சவாலை சாதனைகளாக மாற்றக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள் இல்லையா இன்னைக்கு பசங்க தண்ணி அடிக்கிறீங்கன்னு சொன்னாங்க நான் மறுக்கல ஆனா ஈக்குவலா பார்லயும் பப்ளையும் போய் பாருங்க நடுவர்கள் எங்களுக்கு ஈக்குவலா உட்கார்ந்து பெண்களும் தண்ணி அடிச்சு கொண்டுதான் நினைக்கிறார்கள் மறுக்க முடியுமா இல்ல குடும்ப கஷ்டத்துக்காக படிச்ச வேலைக்கும் போக முடியாம புடிச்ச வேலைக்கும் போக முடியாம கிடைச்ச வேலையை செஞ்சிட்டு தன்னுடைய வாழ்நாள் லட்சியங்களை இந்த இடத்துல தொலைத்து கொண்டு குடும்ப கஷ்டத்துக்காக போராடி கொண்டு ஒவ்வொரு ஆன்மகனும் இங்க சாதனையாளர் தான் நடுவர் அவர்கள சாதனையாளர்கள் மீடியாவிலும் குடும்பத்தை கண்கலங்க ஒரு மனிதர் அவர் படிக்கும் பள்ளியில் இருந்து இவர் படிப்பதற்கேன்னு சொல்லி வெளியே தூக்கி போட்டாங்களாம் அந்த ஒரு சாதனையாளராக வர வளம் வர வேண்டும் என்று பல்பை கண்டுபிடிக்கிறாரு இல்லையா ஆயிரத்துக்கும் மேற்பட்ட முறை முயற்சி செய்து பல்ப கண்டுபிடிக்கிறாரு நைட்டு பன்னெண்டு மணிக்கு அவருடைய மனைவியை எழுப்பி சொல்றாரு நான் பல்பை கண்டுபிடிச்ச எப்படி எரியுதுவாரு அப்படின்னாரு அந்த அம்மா சொல்லி ஆப்பட்டு படுங்க அந்த இடத்தில் கூட பெண்கள் எங்களுக்கு கொட்டுக்கட்டைகளாகத்தான் இருந்திருக்கிறார்கள் அந்த சவாலை கூட சாதனை ஆக்கினதையே நான் ஏன் இன்னைக்கு பெண்களுடைய வழி பைபாஸ் மாதிரி இருக்கு அவங்க பாட்டுக்கு போயிடலாம் ஆனா ஆண்களுடைய வழி எப்படிமா இருக்கு அது கரடு முரடு முட்கள் நிறைந்த பாதிங்க தாண்டி தாண்டிதான் போகணும் இன்றைக்கு சவாலை சாதனைகளாக மாற்றக்கூடிய ஆற்றல் எங்களை போன்ற ஆண்களுக்கு தான் இருக்கிறது என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பலத்த கரகோசங்களோடு சந்தோஷ் நிறைவு செய்திருக்கிற உண்மையிலேயே அவருடைய அவருக்கு இருக்கின்ற நட்பு எவ்வளவு இருக்கிறது என்பது இந்த சட்டத்தின் வாயிலாக நான் தெரிந்து கொண்டேன் பெண்களுக்கு பெண்கள் பேசினால் இன்னொரு பெண் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க ஆனா நான் பேசுனா என் நண்பன் சொல்லுவான் என் நண்பன் பேசறாண்டா அப்படின்னு சொல்லுவாங்க இதுவே எங்களுக்கு ஒரு சவால்களை சமாளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கிறது என்று சொன்னார் உண்மையிலேயே நண்பன் என்று சொன்னால் எப்படி இருக்கும் என்று தெரியுமா ஆபத்திலே கை கொடுப்பவன் அல்ல நண்பன் ஆபத்திலே கை கொடுப்பவன் அல்ல நண்பன் ஆபத்தே வராமல் பார்த்துக் கொள்ளுகிறவன் நண்பன் என்று அவர் அழகாக சொல்லி இருக்கிறார் எதிரே வருகின்ற அடுத்து வருகின்ற இந்துமதி எப்படி பதில் சொல்ல போறாரு தெரியல இந்துமதி மாவட்ட அளவிலே பல பரிசுகளை பெற்றவர் சவிதாசனுடைய கரங்களால் விருது பெற்றவர் மாவட்ட ஆட்சித்தலைவரின் கைகளால் பல பரிசுகளை பெற்றவர் அற்புதமான பேச்சாளர் இந்து வாங்க அவையில் இருக்கும் மாஞ்சோருக்கும் சபையில் இருக்கும் சாஞ்சோருக்கும் பாலிவர் நேயர்களுக்கும் இந்த அடியேறின் அன்பு வணக்கம் மற்றும் இனிய கைத்தறி நல்வாழ்த்துக்கள் அஞ்சு அஞ்சு பத்து எங்க மாணவிக் எட்டு நாலு மூணு ஏழு சவாலையா சுமார் ஜம்மன் இருக்குதுங்க தலை பெண்ணங்கிறீங்க சவால்களை சாதனைகளாக மாற்றுவது பெண்களா ஆண்களானே இதுக்கு எதுக்கு இல்லையா நம்ம விவாதம் பண்ணானு நம்ம முடிவே சொல்லிடலாங்களே சவால்களை சாதனைகளா மாத்துறது பெண்கள் தான் நம்ம பக்கத்தூர் கருதாலைய ஈரோடு தமிழன்பன் பெண்மையை பத்தி அழகா சொன்னாரீங்களே உறங்க விடுவோம் கவிதைகளை வெளியூருக்கு அனுப்புவோம் கற்பனையை பெண்மையை பெண்மையாய் பார்த்து நாம் உண்மைகள் பேசிட வேண்டும் நல்லா கேட்டுக்கோங்க பெண்மையை பெண்மையாய் பார்த்து நாம் உண்மைகள் பேசுறோம்னு சொன்னாங்க ஆனா இந்த காலத்துல எந்த ஆன்மகனையா பெண்மையா பெண்மையா பாக்குறீங்க எல்லாம் அலட்சியமாக பார்த்த ஆண்களையும் மீறி சவால சந்திச்சு நாங்க சாதனை பண்ணி இருக்கோம் அதுக்கு அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன் கேளுங்க ஒரு ஊர்ல ஒரு பெண்மணி இருக்காங்க அவங்க தினமும் வேலைக்கு போறப்ப தன்னோட ரெண்டு சேலைய கையில எடுத்துட்டு தான் போவாங்களாமா அவங்க ஏன் அப்படி அந்த சேலைய கையில எடுத்துட்டு போறாங்கன்னு பார்த்தா வழிநிலும்ன்மகன்கள் அவங்க மேல கல்லையும் மண்ணையும் தூக்கி தூக்கி வீசுவாங்கலாம் இத்தனையும் பொறுத்துக்கிட்ட அந்த பெண்மணி வேலைக்கு போன உடனே சேலையை மாத்திட்டு அவங்க வேலையை ஆரம்பிச்சாங்க அப்படி அவங்க பண்ண வேலைதான் என்ன அவங்க யாருன்னு பார்த்தா அவங்க என்ன தெரியுமா வேலை பண்ணிருக்காங்க ஆயிரத்தி எட்ணூத்தி நாப்பத்தி எட்டுல எப்போ ஆயிரத்தி நாப்பத்தி எட்டு இளம் வயதிலேயே திருமணமாகி ஒதுக்கப்பட்ட கைவினை கட்டிட்டு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்தாங்க அவங்க மட்டும் இல்லைன்னா அந்த பெண்களோட வாழ்க்கை கேள்விக்குறியாயிருக்கும் அவங்க வேற யாரு இல்லீங்கய்யா இந்தியாவோட முதல் பெண் ஆசிரியான சாவத்திரி புலையாங்க ஐயா சரிங்க நம்ம வீட்டுக்கு ஒரு பையன் கால் கட்டு போடு பொறுப்பில்லாம சுத்தரவயணியும் கல்யாணம் பண்ணி அவனுக்கு பொறுப்பான ஒரு குடும்பத் தலைவன்னு ஒரு பதவிய கொடுத்து அழகா குடும்பத்தை நடத்திட்டு வர்றது யாருங்க எங்க பெண் மணிகள் தானியா அதனாலதான பாரதி பாடினாரு பூட்டை சிறப்பது கையாலே மனதை திறப்பது மதியாலே பாட்டை சிறப்பது பண்ணாலே இந்த வீட்டை திறப்பது பெண்ணாலே என்றுதானே பாடினார் அப்பொழுதும் ஆண்கள் என்று சொல்லவில்லை அல்லவா ஐயா உலகத்திலேயே மிகப்பெரிய சவால் எழுதுறீங்களா சொல்லுங்க சவால் எழுதுறீங்களா வரவு செலவு கணக்கு தாங்க இந்த ஆங்கிலங்களோட வரவு செலவு கணக்கு கூட வங்கியோட முடிஞ்சிடும் வரவு செலவு கணக்கு அப்படி கிடையாது உப்பிலிருந்து உடுத்து உடையவரை தன் மருத்துவ செலவிலிருந்து தன் மகனுக்கு கல்லூரி சீட் கட்டியவரை அனைத்தையும் கை வர குடும்பத்தை பொறுப்பாக நடத்தி கொண்டு வருவது பெண்களிகள் தாங்க ஐயா இந்த குடும்பங்கள் இருக்கின்றது மூன்றாயிரம் மாணவர்கள் இருக்கின்றார்கள் சற்று உன்னிப்பாக கவனித்தால் மூன்றாயிரம் குடும்பங்கள் இருக்கின்றது இந்த மூன்றாயிரம் குடும்பங்களுக்கும் தேவையான அடிப்படை தேவை முதற்கொண்டு அனைத்தையும் செய்து குடும்பத்தை சரிவர நடத்துவது ஒரு பெண்மணிதான் என்றால் அதில் எந்தவித ஐயமும் இல்லையா இவங்க சொல்றதுல எப்படி தெரியல இருக்கு பெண் அப்படின்னா ரெண்டு கொள் எழுத்துக்குள்ளே முடிக்கணும்னு நினைக்கிறாங்க எழுத்துக்குள் முடிபவர்கள் இல்லை பெண்கள் இரண்டாம் உலகத்தையே ஏற்படுத்துபவர்கள் தான் இல்லா பெண்கள் நல்லா கேட்டுக்கோங்க காஃபில சுகர் இனினா குடிக்க முடியாது காலேஜில சுகர் படிக்க முடியாது ஆண்களால் பெண்கள் நிலை என்றால் வாளவே முடியாது ஐயா எப்பொழுது ஆண்கள் அவர்களுடைய அடிப்படை தேவைகளை கூட பெண்கள் இல்லை என்றால் பூர்த்தி செய்து கொள்ள முடியாது என்ற உண்மையை எப்பொழுது உணர்கிறார்களோ அப்பொழுதுதான் வெற்றி பெறும் நம் இந்திய சமுதாயம் கொடியி பறக்கும் என கூறி பெண்ணின் சவால்களுக்கு தொடக்கமும் இல்லை பெண்ணின் சாதனைகளுக்கு முடிவும் இல்லை பெண்ணின் திறமைகளுக்கு எல்லையும் இல்லை என கூறி என் தாழ்தமிழை தலைவனங்கி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விளைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கொங்கு தமிழ் கொஞ்சம் விளையாடியது காலை தொட்டு வணங்குற பெண் இல்லடா நானே ஜல்லிக்கட்டுல காலை அடக்க பொண்ணுடா நானன்ட்டு இந்த பெண்கள் முன்னேற்றத்தினுடைய இலக்கணமாக பேசி இருக்கிறாங்க இது பேச்சளவில் மட்டுமா கைதட்டு மட்டும் அப்படியா அப்படின்னு பார்த்தா சத்தியமா இல்ல பெண்கள் நினைத்தால் காலை என்ன அடக்குவாங்க அதுதான் உங்களுக்கு ஒரு சக்தி இந்நிகழ்ச்சியை தொடர்பு கேட்க டபிள்யூ டபிள்யூ டபிள்யூ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 அடை சும்மா ஆம்பளை அற்புதமாக கவிதைக்கு பாரதியார் பல்கலைக்கழகத்திலே இளம் பாரதி விருது பெற்றவர் நம்முடைய கல்லூரியை சேர்ந்த மாணவர் யோகேந்திர புது ரெண்டாயிரம் ரூபாய் நோட்ட போல பல பல ஆண்களே என்னதான் மேற்க போட்டாலும் அஞ்சு ரூபாய் நோட்டு பழைய இருக்கும் பெண்களே பெற்ற தாய்மொழியை தத்தெடுத்த தமிழ்மொழியை வரங்கத்தை நிறுத்த இருக்கிற சான்றவர்களே நடுவர் பெருமானை என்னுடைய நண்பர்களே பாலிமர் நேயர்களே எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்களும் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களும் ஐயா இன்னைக்கு ரஜினிகாந்த் எப்படி அரசு வருவாரா மாட்டாரப்பு இருக்குமோ அதே மாதிரிதான் இன்றைய தலைப்பு சவால்களை சாதனைகளாக மாற்ற வல்லவர்கள் பெண்களோ ஆண்களா இத பார்த்த உடனே எனக்கு ஒரு சின்ன விஷயம் ஞாபகம் வருதுங்க சமூகம் பெண்களின் சவால்களையும் பார்க்கிறது சாதனைகளையும் சின்ன விஷயத்துக்கு கூட ஏன் என்ன எடுக்கணும் பெரிய பிரச்சனை ஆக்கிருவாங்க ஆனா ஆண்கள் அப்படி இல்லைங்க எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாக்கும் இட்டது பட்டானால் தட்டது ஓட்டணும் சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க ஐயா பெண்கள் வெற்றியாளர்கள் தான் நாங்கள் மறுக்கவே இல்லை எங்கள் மத்தியிலும் சில கல்பனா சாவலாக்களும் இருக்கிறார்கள் சில மலாலா யூசும் இருக்கிறார்கள் ஆனா அவங்களுக்கு பின்னாடி யார் அவங்களுக்கு பலமாக இருக்கிறார்கள் என்பதுதான் எங்களுடைய கேள்வி கல்பனா சாவளா அவங்க வீட்டுக்கு போய் சொல்றாங்க இந்த மாதிரி ஏரோநாட்டிக்ஸ் படிக்கணும்னு அவங்க அம்மா கிட்ட சொல்றாங்க அவங்க அம்மா கொம்பளை பிள்ளைக்கு எதுக்கு இல்ல வேண்டாத வேலை கம்முனு கெடை அப்படிங்கிறாங்க ஆனா அவங்க அன்னாதானம் இய்யா நம்ம பொண்ணு படிச்சு கண்டிப்பா முன்னேறுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற கல்பநா சாவளாவை உலகரையே செய்தது அவங்க அன்னாதானம் இல்லையா ஒரு ஆந்தானையா அதை நம்ம முடியாது எல்லா பொண்ணுகளும் பொதுவா சொல்லுவாங்க ஏதோ பசங்க வந்து அவங்க ஏமாத்திட்டாங்க ஆட்டுக்குட்டி பிரேக்அப் பண்ணிக்கலாம் இதுக்காகதான் என் கதை அன்னைக்கே பாடுனா பொண்ணால பைத்தியமாய் போனவனுண்டு ஆண்களால பைத்தியமாய் ஆனவனுண்டா பொருளத்தா விகட்டி நடந்தவள் உண்டு இங்க ஆண்களால தா விகட்டி நடந்தவள் உண்டா பெண்ணுக்கு தாசுமகள் கட்டி வச்சாண்டா எவ்வளவுக்கும் ஒரு செங்கல் நட்டு வச்சாளா அப்படின்னு பாடிப்ப இருக்காங்க கவிஞன் சரி கல்வி அப்படி போச்சு காரில் இப்படி நல்லா இருக்கும் அதுவும் பெரிய சவாலா தான் இருக்கு குடும்ப வாழ்க்கை சொல்லுங்க நடுவர் அவர்களே எதிர்நணியில இருக்கிற பெண்களே எத்தனை ஆண்கள் எங்க அம்மாவோட இருக்க போர் எடுக்குது எங்க கூட பிறந்தவங்களோட இருக்கு போர் எடுக்குதுன்னு சொல்லி தனி குடுத்துனும் போலான்னு சொல்றாங்க பெண்கள் நீங்க கூட்டி போறீங்க ஐயா ஒரு பெண்களுடைய மனநிலை எப்படி குறுகி பாருங்க தன்னுடைய மருமகள் தனி குடிக்கணும் போனா அவர் கொடுமாக்கா இதே தன்னுடைய மதம் தனி குடித்தன போனா அவர் கெட்டிக்கார் இப்படிதான் இருக்கு ஐயா பெண்களும் போராளிகள் தான் நாங்க மறுக்கவே இல்ல ஏன்னா எங்களுக்குள்ளா சொன்ன மாதிரி நந்தினிகளும் இருக்கிறார்கள் சின்ன அனிதாக்களும் இருக்கிறார்கள் ஆனா அவங்க உலக செய்யறது யாரு அதுதான் இன்னைக்கு கேள்வி அவங்கள சின்ன வட்டத்துக்குள்ள போராடிட்டு இருந்த அவங்கள வாட்ஸ்ஆப்ல பேஸ்புக்ல ஷேர் பண்ணி ப்ரொமோட் பண்றது யாரு ஆண்கள் தானே பெண்கள் இல்லையே அது நீங்க மறுக்க முடியாதுல்ல அப்ப பெண்கள் ஆண்டு வந்து கல்லோட்டத்துல பாக்குறது ஒரு சின்ன விஷயத்த ஒரு பொண்ணு தன்னோட பாத்து சொல்ற அண்ணன் அழகா இருக்கா நம்பர் குடு அப்படின்னு ஆனா எந்த பையனாக்கும் தன்னுடைய தங்கச்சி அழகா இருக்கா நம்பர் குடுன்னு கேட்டுக்கிறாங்க இதையெல்லாம் தண்ணீர் பொண்ணுங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட் ஆகிறது கூட ஆண்கள் தான் அதையும் மறுக்க முடியாது ஒரு பெண்ணுக்கு சிறந்த நண்பன் ஆனா தான் இருக்க முடியும் அவருடைய ஒவ்வொரு முயற்சியிலும் நல்ல அப்பாவா இருக்கிறதும் ஒவ்வொரு தகப்பலா இருக்கூட ஆண்கள் தான் மறக்க முடியாது இப்படியெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையில் பல சவால்களை சந்தித்துக் கொண்டிருக்கிற ஆண்கள் இவர்களை சாதக மாற்றுகிறார்கள் என்று கூறி வீட்டுல அண்ணி உடலினாலும் பரவாயில்ல எங்க பக்கமே தீர்ப்பு சொல்லுங்கன்னு சொல்லி வாழ்த்துக்கு நன்றி பாராட்டி விடுபடுகிறேன் நன்றி பாராட்டி அற்புதமாக யோகேந்திரா காதலுக்கு மரியாதை செய்பவர்கள் ஆண்கள் தான் பெண்கள் இல்லை என்று தன்னுடைய வாதத்திலே சொல்லி இருக்கிறாப்ல குற்றச்சாட்டுகள் மேல வைக்காதீங்கன்னு ஒரு பையன் சொன்னாங்க எப்படியாவது நண்பன் காப்பாத்துவாண்டான்னு காதலிக்கிறவன் தான் ஆம்பளை பையன் எப்படியாவது நம்ம அம்மா அண்ணம் வந்து நம்மளை தடுத்துருவான்டான்னு காதலிக்கிறவன் தான் புள்ள அப்படிங்கறத அழகா சொல்லிருக்கிறாப்ல சார் ஜமாலிக்கு இருக்கு ஆம்பளை பசங்க உலகத்துல யாருமே கிடையாது மனப்போட்டி கூட வரும் மனதுக்கு என்ன பண்றது சிக்காடி கிணறுவோம் விவேகானந்தர் மிகப்பெரிய சொற்பொழி வாட்டிட்டு சிக்காக்கா நகர்ல இருந்து இறங்குறாங்க இந்த நாட்டுல மிகப்பெரிய அழகு ஒரு வெள்ளக்கார பொண்ணு வருது வந்தோம்னு ஐயாவை பாத்து கேட்குது நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும் எந்த ஆம்பளை சார் யோசிப்பா முதல்ல எப்பேற்பட்ட ஒரு பிரச்சனை அது கோயல்லாம் சுவாமி விவேகானந்தர் சொன்னாரு என்ன பிரச்சனை உங்களுக்கு என்னை போன்ற அழகாகவும் உங்களை போன்று அறிவாகவும் ஒரு குழந்தை உங்களால் நான் பெற வேண்டும் சொல்றாங்க அவ்வளவு என்னை போன்று ஒரு குழந்தை நீங்கள் பெற வேண்டும் அவ்வளவு இன்றே இன்று முதல் நீங்கள் எனக்கு தாய் நானே உனக்கு மகன் கால் நுழந்து ஆசிர்வாதம் வாங்கினார் இதுதான் பிரச்சனைகள் எந்த ரூபத்தில் வேணாலும் வரும் இதையெல்லாம் சமாளிக்கக்கூடியவர்கள் தான் ஆண் மக்கள் என்று அழகாக சொல்லியிருக்கிறார் அதற்கு பதில் சொல்லுவதற்கு வணிக செயலாட்டுத் துறையினுடைய முதலாம் ஆண்டு மாணவி கோவையிலே புகழ்பெற்ற வசந்தவாசல் கவி மன்றத்திலே விருது பெற்றவர் ஸ்ரீமதி அவர்கள் வாங்க அடங்கா போல அமர்ந்திருக்கும் ஆண்களே அவர்களையும் நடுவருக்கும் பாலினர் தொலைக்காட்சி நேயருக்கும் என்ன வணக்கங்கள் விலகி வீட்டில் ஒரு பொந்தில் வளர்வதை வீர விரைவில் ஒளிப்பராம் சாஸ்திரங்கள் பல பல சௌரியங்கள் பல பழ என கனவுகளை கல்வெட்டுகளாக மாற்றிக்கொண்டிருக்கும் இன்றைய தலைப்பும் சவால்களை சாதனையாக மாற்றுவதில் வந்தவர்கள் யார் என்று பெண்கள் தானே இன்னும் அழகாக சொன்னால் கூகுளை வேகமாகவும் உயர்வாகவும் சிந்திக்க கூடியவர்கள் இந்த பெண்கள் தேடப்படும் ஆக வேண்டுமெனில் இருக்கலாம் கூகுள இயக்கும் நெட்ஒர்க்காக இருக்கவே முடியாது முதன்மையாக இருப்பதல்ல வெற்றி முன்னேறிக் கொண்டே இருப்பதுதான் வெற்றி பெண்கள் தொடுவது பாவன்னு சொன்ன சமூகம்தான் இது அந்த சமூகத்தில இருந்துட்டு இன்னைக்கு எல்லா துறையிலும் பெண்கள் சாதிக்கின்றனர் என்றால் சவால்களை சமாளித்து சாதனையாளராக மாறுவதில் வல்லவர்கள் பெண்கள் என்ன நடந்ததுல இதெல்லாம் நடந்துச்சுடா நாளைக்கு வரும்போது மறக்காம எழுதிட்டுவானு ஒரு பொண்ணுதான் போன் பண்ணி சொல்லும் பார ஒலிம்பிக்ஸ்ல என்னமோ அண்ணன் ஜெயிச்சா நான் கண்டிப்பா ஒலிம்பிக்ல இங்க இருந்து போகும்போது சாட்சியும் ஒரு பதக்கமாவது பொழுது எந்த ஒரு ஆன்மகனும் பதக்கத்தை வாங்கி தரவில்லை சாட்சியும் சிந்துவுமே வெள்ளியையும் வெண்கலத்தையும் கொடுத்தார்கள் அல்லவா இந்த ஆண்களுக்கு என்ன தெரியுமா சவால நடத்திட்டு இருக்காங்க பயப்பாட்டுறதுதான் அப்படி அதில் என்ன சவால்கள் இருந்து விட்டது ஒரு கவிதை நான் சொல்கிறேன் அரசாங்கமே தேசிய நெடுஞ்சாலை அமைப்பு தந்தது அவள் நீண்டு செல்லும் அந்த சாலையை எப்படியாவது உண்டி செல்ல வேண்டும் என்பதை அவள் இலக்கு அது அங்கு அவன் இலக்காகவில்லை ஏனெனில் தடையை மட்டுமே கண்டு தயங்கி நிற்பவன் தான் ஆண் ஆனால் இலக்கை மட்டும் கண்டு லட்சிய பாதையில் செல்பவள் தான் சென் அப்படியவா போங்க புண்ணியமா நடுவர்களே யமகா ஆர்வன் பையன் ஒன்றரை லட்சத்துக்கு ரெண்டு லட்சத்துக்கு வேணும்னு வீட்டுல அட்ட பிடிக்கிற இந்த ஆண் பிள்ளை சரியாகி விட்டுக்கிறான் பத்து ரூபாய்க்கு கண்ணுமை போட்டு பொண்ணு அப்படி சொல்றீங்க நீங்க பெண்களை பத்தி தான் ஆண்கள் அதிகமா கவிஞர் எழுதி இருக்காமிட்டு போனாங்க ஆண்களை பத்தி யாருமே எழுதலையாமா கண்டிப்பாக ஒண்ணு சொல்லுகிறேன் காதல் வரிகளுக்காகவும் பெண்ணியத்தை கவிதை மானே தேனே பொன்மானின் வர்ணிக்கிற்காக மட்டும்தான் இந்த ஆண்கள் பெண்ணியத்தை பயன்படுத்துகின்றார்கள் ஆனால் சினிமா துறையில் பாடலாசிரியர் தாமரை ஒருவர் இருக்கிறார் என்ற அலைப்பாயிரே வரும் பாடல் படத்தில் வரும் பாடலை அவர் தான் காதலையும் பார்க்கக்கூடிய ஒரு எழுத்துக்கள் வரும் என அது ஒரு பெண்ணின் கையில் இருந்துதான் வரும் மான்யா என்ற ஒரு சிறுவயது பெண்மணி இருக்கிறாள் குடும்பத்தில் கஷ்டம் தாயின் உடல்நிலை சரியில்லை தந்தையின் வருமானமும் போதவில்லை எப்படியாவது அக்கா மருத்துவம் படிக்க ஆசை எப்படியாவது அவளை மருத்துவம் படிக்க வேண்டும் என்று அவர் இருக்கும் பணத்தை வைத்து அனுப்புகிறாள் எப்படி மாத மாதம் அனுப்புற அக்கா கேட்க எப்படியாவது அனுப்புறேன் இப்போ அனுப்பி வைக்கிறான் அவள் எப்படி அனுப்பி வைத்தாள் தெரியுமா வீட்டு வேலைக்கு சென்றால் அங்கிருக்கும் இரு குழந்தைகளை படிக்க வைத்தால் அங்கிருந்த வயலான பாட்டியை கவனித்துக் கொண்டாள் அப்பொழுதும் உங்க ஆண்வர்கள் சும்மாவா விட்டீங்க மாங்கியா மனசுல கொஞ்சம் இடம் தெரியா அந்த வீட்டில இருந்த முதலாளியின் மகன் மீது காதல் ஆசைகளை தூவினான் ஆனால் அவ எப்படி இருந்தா தெரியுமா உனக்கெல்லாம் ஊர்ல கனிமொழி தேமொழின்னு ஒருத்தி வச்சிருப்பா உனக்கெல்லாம் நான் சேர்த்தே ஆக மாட்டேன் தன்னுடைய லட்சியை பாதை விட்டு அவள் வரவே இல்லை அவள் அழகாக சென்றாள் அவள் என்றுரிகுரியால் அவளே ரேடியத்தையும் பொலோனியத்தையும் கண்டுபிடித்த மிகப்பெரிய சாதனைக்குரிய பெண்மணியானால் நாங்கள் சந்தித்த பழ விஷயத்தை நாங்கள் சந்திக்கவே இல்லை கள்ளிப்பாள்கள் இல்லாத தாய்மடியும் பெண் புறக்கணிப்பு இல்லாத பொதுமையும் கல்லூரிக்கு வருகையில் உரசல்கள் இல்லாத பயணமும் சீண்டல்கள் சாதனை படைப்பவர்கள் பெண்கள் நன்றாக தலைப்பை உற்று நோக்க வேண்டும் சவால்களை சாதனையாளராக மாற்றியது வல்லவர் என்பதுதான் இங்கு உங்களுக்கு சவால்களே கிடையாது என்ற பொழுது சாதனையாளராக இருக்கலாம் சவால்கள் கிடையாது சவால்களை முறியடித்து சாதனை படைப்பவர்கள் முடித்து நன்றி வணக்கம் அற்புதமாக ஸ்ரீமதி அவர்கள் பேசியிருக்கிறார்கள் சவால்களே இல்லாத ஆண்களுக்கு சாதனை ஆக்குவது பெரிதல்ல என்று அழகாக சொல்லியிருக்கிறார் இது நிறைவான ஒரு பேச்சாளர் மதன்குமார் கொங்குத்தமலுக்கு சொந்தக்காரர் பிலே பேசி தீர்ப்பை திருப்பி விடலாம் என்று திட்டமிட்டு விட்டீர்களா என் எதிரணியனே இப்படி சூடுமா ராமன் இருக்கிற சீதைக்கு அயோதிக்கிற மாதிரி இந்த கல்லூரி மாணவர்களோட இருக்கிற ராமகிருஷ்ணா கலை மற்றும் அறிவியல் கல்லூரிக்கும் அந்த கல்லூரியோட அருமை பெருமைகளை கட்டி காக்கிற பாதுகாவலா இருக்கிற நமது கல்லூரி முதல்வரவர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் நாட்டான விசயகுமார் மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கிற நமது நடுவர் எங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலுமே சவாலா இருக்கிற இந்த பெண்களுக்கும் நீங்க நீங்க என்னதான் சவால்களை கொடுத்தாலும் அதை முறியடித்து சாதனையாக்கவும் சொல்றேன் ஆண் சிங்கங்களுக்கும் நான் புடிச்ச முயலுக்கு மூணு காலை நான் என்ற எதிரணியல் மூவருக்கும் பாலிமர் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் என் இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேங்க என்றா இவன் வணக்கத்தையே வரவழைன்னு சொல்றான்னு பாக்குறீங்களா வணக்கத்தை கூட வரைமுறையா சொல்லணும்னு நினைக்கிறாங்க என்ற கோயம்புத்தூர் கல்சர் பேசே தெரிஞ்சிருக்கும் நாலு பேர் அரிசந்திர வம்சத்தை சேர்ந்தவங்க ஆனா ஆனா என் எதிரணியும் பெண்களும் அப்படி இல்லைங்க நீங்க சொன்ன மாதிரி ஈர பேனாக்கி பேனை பெருமாளாக்கி பெருமாளை பெச்சு எடுக்க விட்டுருவாங்க அந்த அனித்தலைவி பூர்ணிமா என்னமோ படிக்கிறது யூசி தானுங்க ஆனா போய் பேசுறதுல பி எரிசிலா இருக்குங்க ஏன்னா அம்மணி பேசுறது பார்த்தா அப்படிதான் தெரிச்சுங்க எனக்கு இன்னொரு டவுட் கூட வந்துச்சுங்க அநேகமா நினைக்கிறேன் அந்த அம்மனிக்கு அவங்க லவ் பிரச்சனை இருக்குதுங்க சவால்களை சாதனைகளை ஆக்குவதில் வல்லவர்கள் ஆண்களே ஒரு சில கருத்துக்கள் எங்கே இருக்கீங்க என்னன்னா இந்த செமஸ்டுங்க இந்த செமஸ்டு செமஸ்டுக்கு படிச்சு எண்பது எண்பத்தஞ்சு வாங்குற இந்த பொண்ணுங்க பண்றதற்காக நினைச்சிட்டு இருக்கீங்க இல்லீங்க அடுக்கிறவரில் கிளாஸ்ல கடைசி பெஞ்ச டெண்டருக்கு எடுத்து டீச்சர் பாடம் நடத்தினாலும் சரி நல்ல காட்டும் சரி ஒரே ரியாக்சன் காட்டி கேலிக்கு இண்டர்வியூ நடிச்சுட்டு சண்டை போட்டு ஒண்ணுல இருந்து அஞ்சு சமஸ்திர எழுதி அஞ்சு அத்தனை அறிகரையும் ஆறாவது சேர்த்து கிளியர் பண்றானே என் ஆண் அவன் பண்றதான் சாதனை மறுக்க முடியுமா உங்களால ஐயா எந்த ஒரு சோதனையுமே சாதனையை மாத்திர திறமை என் ஆண்கள் கிட்ட இருக்கு பெண்கள் கிட்ட நீங்க இருக்குன்னு சொன்னீங்கன்னா இன்னைக்கு அனிதாவோட மரணங்கறதே இன்னைக்கு நிகழ்ந்து இருக்காதுங்க ஐயா அப்புறம் ஒரு ஆனால் மட்டும் தான் வளர்ந்து பெரியவனாகி பல சவால்களை சந்தித்து அவற்றை சாதனைகளாக்கி அப்பா அம்மாக்கு பெருமை நினைச்சு அவனுக்கான ஒரு சில கடமைகளையும் வகுத்துட்டு போயிட்டாட்டன் திருவள்ளுவானு எங்கைக்கு ஆட்சி உதவி இவன் தந்தை எண்ணோற்றான் கொழி எனும் சொல் ஐயா இங்க முப்பாட்டன் மகனை பத்தி தான் சொல்லிருக்காரு எந்த மகளையும் பத்தி சொல்ல ஏன்னா கண்ணுக்கு மைய போட்டு உதட்டுக்கு சாயத்தை போட்டு பொங்கலுக்கு வெள்ளை எடுத்த மாதிரி ஒன்றை கணக்கு போ ஐயா ஒரு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தமிழகத்தையே திருப்பி போட்டு கன்னியாகுமரி மாவட்டத்திலேயே கதிகலங்க வைத்திருக்கா என்ற ஓகே அந்த ஓகே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யணும்னு கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு அனுப்புறப்படுதுங்க ஐயா நம்ம கோயம்புத்தருக்காரங்க எப்படிப்பட்டவங்க பக்கத்து ஸ்டேட்டு மாம மாப்பிள்ளைக்கு ஒரு பிரச்சனாலேயே முன்னாடி நிற்போம் நம்ம ஸ்டேட் பங்காளிகளுக்கு ஒரு பிரச்சனை போது விட்டுருவா முன்னாடி போனவங்க அப்படி போனா அதிக அளவிலான ஆண்கள் மட்டும்தான் இருந்தாங்க பெண்களின் எண்ணிக்கைங்கிறது குறைவாக தான் இருந்தது பார்க்கும் போது என்ன தெரியுது ஒரு பொதுவான சவால ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் கூட ஆண்களுக்கு இருக்குன்னு தெரியுது ஐயா ஆண்கள் அழகில் முழுமதி அவர்களுக்கு இங்கு நம்ம ஸ்ரீமதி அதான் அதான் ஆமாங்க ஐயா எப்போ பசங்களை பத்தி தப்பு தப்பா பேசி பாவம் செய்யல புண்ணியுமே மாவட்டத்துக்கு ஒரு குழு போகுதுன்னு சொல்லிருந்தாங்க எங்க வீட்டுல எங்க அப்பா ஒத்துக்களை ஆட்டுக்குட்டி ஒத்துக்களை சீனா போடுதுங்க அப்ப இதுல என்ன தெரியுதுங்க வெறும் வாய்ஸ் ஆடாமல் மட்டும்தாங்க ஆனா அந்த அம்மாளி பேச வந்து இருக்குது சவால்களை சாதனையாக்க வல்லவர்கள் ஆண்களே பெண்களே ஐயா இந்த மாதிரி வாய்ச்சவரால் நினைக்கிற பெண்களை பார்த்து ஆண் ஒரு பார்லாவே போட்டாய் உங்களுக்கு என்னன்னு equal to கேர்ள் மவுத் இஸ் ஈக்வல் ஒரு பெண்ணின் வாய் என்பது பார்த்து ஆண்களின் வாய்க்கு சமன் சொல்லிட்டாருயா இத எங்க ஆசிரியர்கிட்ட கேட்டு பார்த்தா தெரியும் உண்மைன்னு ஆனா ஆண்கள் நாங்க அப்படிங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மாதிரி சொல்றதா செய்வோம் செய்வது தான் சொல்வோம் ஐயா எங்க ஊர்ல ஒரு விஷயம் நடந்துச்சுயா ஆண்கள் எல்லாம் ஒரு சவால முடிச்சிருக்காங்க எங்கூர்ல பஸ் ஸ்டாண்ட் காய்ச்சு ஒரு டீம் இருக்கையா அது இருக்கிற பாத்தீங்கன்னா எல்லாமே ஆண்கள் கூட்டம் இந்த வருத்தப்படாத சங்கம் மாதிரியா நாங்க ஊருக்கே சவாலா இருந்த விஷயத்த முடிச்சிருங்க ஐயா ஐயா ஊர்ல இந்த மதுக்கடையில எத்தனை மணிக்கா தரப்பாங்க இப்ப பன்னெண்டு மணிக்கு மேலதான் சொல்லுங்க பன்னெண்டு மணிக்கு ஆனா எங்க ஊர்ல கட்ட கொடுத்தா வெடி வெறிய திறந்து வச்சு சாதாரண பண்ணி இருக்காங்க காலையில காப்பி தண்ணி குடிச்சு சொன்னா கட்டிங் போட போயிடறாங்க இதுல பலரும் பல பேர் பாதிக்கப்பட்டாங்க கடைசியில என் ஆண்களுக்கு தெரிஞ்சிருச்சு அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ அந்த பார்முலா அப்ளை பண்ண அப்பவே ரிசல்ட் இன்னைக்கு வரைக்கும் அந்த மது விற்கப்படுது இதுல என்ன தெரியுது ஒரு கே சவாலா இருந்த விஷயத்தை முறியடிச்சு சாதனை ஆக்குவது என் தெரிஞ்சிருக்கு ஐயா இறுதியாக சொல்கிறேன் பார்வைுக்கு தேவை கண்கள் சாதனைக்கு தேவை ஆண்களையா பொது தனி சவால்கள் ஆனாலும் சரி பொது சவால்களானாலும் சரி அவற்றை சாதனை ஆக்குவதில் வல்லவர்கள் என்றென்றும் ஆண்களே என்று கூறி வாய்ப்பளித்த அனைத்து உள்ளவங்களுக்கும் நன்றி கூறி விடுறேன் நன்றி வணக்கம் பட்டிமன்றம் தொடக்கத்தில் இருந்து முடியும் வரை அற்புதமாக ரசித்து கேட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த கல்லூரியினுடைய முதல்வர் பெருந்தகை பெருமதிப்பிற்குரிய கருணாகரணையா அவர்களே துணை முதல்வர் தீனா அம்மா அவர்களே தமிழ் துறை தலைவர் விஸ்வநாதன் அவர்களே தமிழ் துறையை சார்ந்த பேராசிரியர் பெருமக்களே மற்ற துறையை சார்ந்த ஆசிரியர் பெருமக்களே மாணவிகளே மாணவர்களே உண்மையிலேயே கடைசி வரைக்கும் இருந்து ரசிக்கின்ற எனக்கு கிடைத்த உண்மையிலேயே எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி உண்மையிலேயே என்னுடைய தீர்ப்பு எப்பவுமே எல்லோரையும் திருப்திப்படுத்துவதற்காகத்தான் இருக்கும் ஏன்னா முதல் முதல்ல என்ன ஓட்டப்பந்தயத்துல பரிசு பெற்றவனுக்கு நீதிபதியா சர்ச்சா கூப்பிட்டாங்க இன்னைக்குங்கூட என்னுடைய அருமை சகோதரி சத்யாவுடைய புதல்லு இங்கே துணை பேராசிரியராக இருக்கிறார்கள் அவர்களுக்கு கூட சொன்னாங்க அண்ணா சொல்லுமா ஆனா இங்க போட்டிகள் எல்லாம் நடக்குது நீங்க கொஞ்சம் நேரத்திலேயே வந்தீங்கன்னா ஜட்ஜா வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கு நாங்க வேண்டாமா எனக்கு ஜட்ஜ் பதவியே வேண்டாமா அப்படின்னா ஏன்னா ஒரு முறை அங்க போன போது கோட்ட பந்தயத்துல ஓடுறவங்களுக்கு பரிசு கொடுக்கணும் சொன்னாங்க என்ன பரிசுனா முதல் பரிசு சைக்கிள் யாருக்கு நாங்க குடுத்தம் தெரியுமா கடைசியா ஓடி வந்தா மாதிரி அவனை தேர்ந்தெடுத்துட்டேன் கூப்பிட்டாங்க உன் எல்லா ஜட்ஜுன்னு கூப்பிட்டோமே இப்படி எல்லாம் நியாயமா அப்படின்னு எல்லாரோட பார்வையிருந்ததும் மெதுவும் உங்க பார்வரதான் முதல்ல வந்த பையன் என்ன முறைச்சு பார்த்தான் என்ன சார் இது நியாயமான தீர்ப்பு தெரியல இந்த மாதிரிதான் நான் தீர்ப்பு சொல்லான் இருக்கிற நான் சொல்ற தீர்ப்பு இல்ல இந்திய தேசம் இந்திய தேசம் அல்ல உலகமே வியந்து பார்த்த ஒரு தமிழன் ஏ பி ஜே அப்துல் கலாம் அவர்கள் அவர்தான் சொன்னார் இந்தியா வல்லரசு இருபது இருபதில் ஆகும் என்று சொன்னார் இருபது இருபது என்று சொன்னால் இன்னும் இரண்டு ஆண்டுகள் இருக்கிறது இரண்டு ஆண்டுகளிலே இந்தியா வல்லரசு என்றால் என்னை பொறுத்து வரைக்கும் ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது ஆனால் எப்படி சொன்னார் அந்த மாமனிதன் உலகம் போற்றுகின்ற மாமனிதன் தன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று தெப்பனிட்டுக் கொண்ட ஒரு மனிதன் தயவு செய்து இங்கிருக்கின்ற இளைஞர்களும் சகோதரிகளும் சவால்களை சமாளிப்பது என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட எப்படி சமாளிப்பது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பேஸ்புக்கிலையும் ட்விட்டர்லயும் வாட்ஸ்ஆப்லயும் உங்களுடைய பொழுதுகளை கழித்து விடாதீர்கள் காலம் பொன்போன்றது என்று மூத்தோர்கள் சொல்லி இருக்கிறார்கள் எல்லோருக்கும் பொது காற்று எல்லோருக்கும் பொது நீர் எல்லோருக்கும் பொது எல்லோருக்குமே நேரம் அப்படித்தான் எல்லோருக்குமே பொது ஆனா எல்லாமே வித்தியாசப்படும் உண்ணுகின்ற உணவு பணக்காரன் நல்லா சாப்பிடுவான் ஏழை கொஞ்சம் கம்மியா சாப்பிடுவான் சுவாசிக்கின்ற காற்று கூட பணக்காரன் நல்லா இருப்பான் தோட்டத்தை சுத்தி பூந்தோட்டமா பழத்தோட்டமா வச்சுதான் காற்று நல்லா வரும் வசதி இல்லாதவன் சரி பக்கத்தில் தங்கி இருந்தான்னா அந்த குர்நாற்றம் தான் வரும் காற்றை கூட வித்தியாசப்படுத்திக் கொள்ளலாம் ஆனால் நேரம் மட்டும்தான் ஆண்டவனுக்கும் இல்லை ஆளுபவனுக்கும் சரி சாதாரண மனிதனுக்கும் சரி நேரம் என்பது சமமாக பகிர்ந்தளித்துக் கொண்டிருக்கிறது ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் தான் அது முதலமைச்சராக இருந்தாலும் சரி மந்திரியாக இருந்தாலும் சரி பேராசிரியாக இருந்தாலும் சரி ஸ்டூடென்ஸாக இருந்தாலும் சரி இருபத்தி நான்கு மணி நேரம் தான் ஒரு நாளைக்கு அதில் எந்த ஏற்றதாண்டும் கிடையாது அதை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீர்கள் என்பதை பொறுத்துதான் உங்கள் சாதனை அமையும் தயவு செய்து சொல்லுகிறேன் நேரத்தை வீண் எடுத்து விடாதீர்கள் ஃபேஸ்புக்கும் வாட்ஸ்அப்பிலும் தினந்தோறும் புது புது செய்திகள் வந்து கொண்டுதான் இருக்கும் போய்கொண்டுதான் இருக்கும் ஆனால் நீ என்ன செய்தி சொல்கிறாய் என்பதுதான் முக்கியம் நேரம் போதவில்லை என்று சொல்லுவவர்களுக்கு ஒரு செய்தியோடு நான் தீர்ப்புக்கு வந்துடுறேன் நேரம் போதவில்லை என்று சொன்னால் ஒரு வருடத்திற்கு பனிரெண்டு மாதங்கள் பனிரெண்டு மாதத்தை நீங்கள் பதிமூன்று மாதங்களாக ஆக்கலாம் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி இருப்பார்கள் இரண்டு மணி நேரம் ஒரு மணி இரவு ஒரு மணி மிச்சப்படுத்தினால் ஒரு நாளைக்கு இரண்டு மணி நேரம் நாளைக்கு அறுபது மணி நேரம் பனிரெண்டு கணக்கு போட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாள் நமக்கு கிடைக்கும் பனிரெண்டு மாதத்தை பதிமூணு மாதமாக மாற்றிக்கொண்டால் நீங்கள் வெற்றி பெறலாம் இதை நினைத்துத்தான் உங்களை நினைத்துத்தான் கலாமையா அவர்கள் இருபது இருபதில் வல்லரசாகும் என்று சொல்லியிருக்கிறார்கள் சுகிசவையா அவர்கள் ஆண்களா பெண்களா என்று பட்டிமண்டல ஒரு அழகான தீர்ப்பு சொன்னார் பக்தியிலும் பண்பாட்டிலும் சிறந்தவர்கள் இறைநெறியிலும் இல்லறத்திலும் சிறந்தவர்கள் யார் என்று சொன்னால் ஆணும் கிடையாது பெண்ணும் கிடையாது யார் ஆரோக்கியமான மனதை பெற்றிருக்கிறார்களோ அவர்கள்தான் ஆன்மாவை பெற்றிருக்கிறார்களோ அவர்கள்தான் சிறந்தவர்கள் என்று பதில் சொன்னார் அந்த வகையிலே பார்க்கின்ற சோதனைகளை சாதனைகளாக மாற்றுபவர்கள் ஆண் என்றும் பெண் என்றும் பார்க்க முடியாது யாருக்கு துணிச்சலான மனது இருக்கிறதோ அவர்கள்தான் சாதனைகளாக மாற்றக்கூடிய சக்தி இருப்பவர்கள் அப்படித்தான் இந்த பார்வையிலே பார்க்கிறேன் இருபது இருபதிலே வல்லரசு என்று சொன்னால் அது ஆண்டு அல்ல இந்த முதல்வர் போல இருக்கின்ற அறுபதிலே முடியாது இந்த வல்லரசை ஆக்குவதற்கு இந்த இருபது வயது இளைஞனும் இந்த இருபது இருபது வயது இளைஞனும் இணைந்தால்தான் இந்த நாட்டை வல்லரசாக்க முடியும் என்பதற்காக அப்துல் கலாம் அவர்கள் இருபது இருபதிலே வல்லரசு ஆக முடியும் என்று சொல்லி இருப்பார் என்ற காரணத்தினாலே சாதனைகள் பெறுவது சோதனைகளை கடந்து சாதனைகளை வல்லவர்களாக ஆக்குபவர்கள் ஆண்களா பெண்களா என்று பார்த்தால் இருவரும் தான் என்று என தீர்ப்பாக சொல்லி இதில் அப்செக்டன் இருந்தால் உங்கள் ஆண்டு விழாவில் இதே தலைப்பை வெய்யுங்கள் மேல்முறையீடு பண்ணுங்கள் நான் மீண்டும் வந்து நான் தீர்ப்பை சொல்லுகிறேன் என்று சொல்லி இவ்வளவு நேரம் தமிழ் புத்தாண்டை அழகாக ஒரு தமிழர் கொண்டாட்டமாக கொண்டாடிய ஸ்ரீ ராமகிருஷ்ணா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி சார்ந்த முதல்வர் உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் நன்றி பாராட்டி பாலிமர் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் இந்நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்குணா இணைந்திருந்தார் எடுந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் விதியது இது ஆரூர் கலைக்கூடம் நிகழ்ச்சியோட இணைந்திருந்தது அருமையான பாடல்களையும் கருத்துக்களையும் அற்புத படைப்புகளையும் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு தொகுதி வழங்குகின்றன ஆரூர் கலைக்கூடம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருங்கள்